வணக்கம் ஜூலை 14, 2020 இருபது நச்சினையின் பொது அறிவு நான் உங்கள் விஜய் ஹரி நேற்றைய பொது அறிவு பதில்கள் இதோ 1. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் காச நோயை முற்றிலுமாக ஒழிக்க சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் முதல் பெற்ற மாநிலம் குஜராத் இரண்டு ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்களை பயன்படுத்தி பாலைவன வெட்டிகிளைகளை கட்டுப்படுத்தும் உலகின் முதல் நாடு இந்தியா மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மகளிர் கால்பந்து உடல் கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடுகள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகள் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இது ஒன்று மரபியலுக்கு அடிப்படையாக கருதப்படுவது எது இரண்டு பைபிளின் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமெண்ட் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது மூன்று எல் ஓ சி என்பதன் விரிவாக்கம் என்ன நன்றி